போது அவர்களுடன் நானும் திரும்பினேன் முன் நிறைந்த ஓடையை அவர்கள் அடைந்தார்கள் அங்கு நபிஹு அலிகம் அவர்கள் இறங்கினார்கள் மரத்தின் நிடல்களை தேடி அவர்களாக மக்கள் பிரிந்தனர் நபிசல்லு அலைகிவசெல்லம் அவர்கள் கருவேல மரத்தின் கீழ் இறங்கினார்கள் அதில் தன் வாளை தூங்க விட்டார்கள் நாங்கள் தூங்கிவிட்டோம் அப்பொழுது திடீரென நபிசல்லுவேகம் அவர்கள் எங்களை அழைத்தார்கள் உடனே நாங்கள் அங்கு சென்று பார்த்தபோது அவர்கள் அருகே ஒரு கிராம காட்ட அருந்து நின்று கொண்டிருந்தான் இவன் என் வாளை எனக்கு எதிராக எடுத்தான் நான் தூங்கி கொண்டிருந்தேன் அவனது கையிலே உருவிய வாழ் உள்ள நிலையில் நான் விழுத்தேன் என்னிடம் இருந்து உன்னை காப்பாற்றுவது யார் என்று கேட்டான் அல்லாஹ் தான் என்று மூன்று தடவை கூறினேன் என்று நபி வசல்லார்கள் அவனை அவர்கள் தண்டிக்கவில்லை உட்கார்ந்து விட்டார்கள் புகாரி மூன்று ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் முஸ்லிம் எட்டு நான்கு மூன்று மற்றொரு அறிவிப்பில் ஜாஃபிர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிப்பதாக கீழ்கின்றவாறு உள்ளது அவர்களுக்காக அந்த மரத்தை விட்டுவிட்டோம் வேறு இடம் சென்றோம் அப்பொழுது இணை வைப்போரில் ஒருவன் வந்தான் நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் வாழ் மரத்தில் துங்க விடப்பட்டிருந்தது அதை அவன் எடுத்துக்கொண்டான் என்னை நீ பயப்படுகிறாயா என்று அவன் கேட்க இல்லை என நபிசல் அல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் என்னிடம் இருந்து உன்னை காப்பாற்றுவதுமாயில் என்பவரின் அறிவிப்பில் கீழ் கண்டவார் உள்ளது என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுவது யார் என்று கேட்க அல்லாஹ் என நபிசல் அல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உடனே அவன் கையில் இருந்த வாழ் நழுவி விழுந்துவிட்டது உடனே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த வாழை எடுத்தார்கள் என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுவது யார் என நபிசல்லு அலை கேட்க கையில் வாழை எடுத்தவர்கள் சிறந்தவராக இருக்கும் என்று கூறினான் அல்லாஹவி தவிர வேறு இறைவன் இல்லை நான் இறை என்று சாட்சி கூறு என்றார்கள் முடியாது எனினும் உன்னுடன் போர் புரிய மாட்டேன் உன்னிடம் போர் புரிபவர்களுடன் சேரமாட்டேன் என உறுதி கூறுகிறேன் என அவன் கூறினான் அவன் வழியில் செல்ல அவனை அனுமதித்தார்கள் அவன் தன் தோழர்களிடம் வந்து மனிதர்களில் சிறந்தவரிடமிருந்து உங்களிடம் வந்துள்ளேன் என்றான்